அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது இறைவனை வழிபட வேண்டிய முறை என்னவென்றால் சமூகத்துக்கும் நமக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய அமைதியைக் கெடுக்கக்கூடிய ஒப்பீடுகளை நாம் விட்டுவிடுவதுதான் வழிபாடு அமைதி ஆனந்தத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதை யார் உடையவர்களாக இருக்கிறார்களோ அறிவிலும் பண்பிலும் சிறந்து விளங்குகின்றவர்களோடு ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டையும் விடுறதுதான் இங்கே வழிபாடு இந்த உலகத்தில் முற்றிலும் உயர்ந்தவனும் எவனும் இல்லை முற்றிலும் தாழ்ந்தவனும் எவனும் கிடையாது மனிதனுக்கு இந்த ஒப்பிடுற சுவாவம் இருக்கு இந்த ஒப்பிடுற கடவுள் ஒருவரே உயர்ந்தவர் எல்லோரையும் கடவுள் படைத்திருக்கிறார் எல்லோரையும் மதித்துத்தான் படைத்திருக்கிறார் எனவே இறைவனுடைய படைப்பு உயர்ந்தது தான் இந்த படைப்பிலே நாம் உயர்வு தாழ்வு கற்பித்து கொண்டு அளவுக்கு மீறின முக்கியத்துவத்தை தருகிறோம் உலகத்திலே சிறந்தது தாழ்ந்தது என்பது இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது எல்லாவற்றிலும் தரம் பிரிக்கிறார்கள் காப்பிக்கொட்டையிலே தரம் பிரிக்கிறார்கள் ஏலக்காயிலே தரம் பிரிக்கிறார்கள் ஒரு மருந்து என்று எடுத்துக்கொண்டால் கூட அதிலே கூட தரம் இருக்கிறது வைத்தியத்திலே தரம் இருக்கிறது தரங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கின்றன மனிதர்களிலேயும் அறிவிலே தரம் இருக்கிறது பண்புகளிலே தரம் இருக்கிறது ஆனால் அவரவர்களுடைய செயல்களுக்கேற்ப அவர்கள் அவர்களுக்கு தரம் வந்து அமைகிறது திருக்குறளிலேயே நாம் பார்க்கப் போகிறோம் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று சொல்ல போகிறார் திருவள்ளுவர் அவரவர்களுடைய செயலை பொறுத்துத்தான் அவரவர்களுக்கு பெருமையும் சிறுமையும் இருக்கிறது முன்பு செய்த செயல் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற செயல் இனி வரக்கூடிய காலத்திலே நாம் செய்ய போகின்ற செயல் இவற்றை பொறுத்துத்தான் நம்முடைய பெருமையும் சிறுமையும் அமைந்திருக்கிறது எனவே இந்த ஒப்புயர்வு அற்ற இறைவனை வழிபடுவது என்பது ஒப்பீடுகளை அறிவுபூர்வமாக பயன்படுத்தி உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையை விட்டு விடுவது தான் அது மாத்திரமல்ல எல்லோரும் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலே நாம் இருக்கக்கூடாது பொறாமைன்னா பொருளாதார ரீதியாக இன்னொருத்தருக்கு பொறாமப்படுற மாதிரி நாம ஏன் நடந்துக்கணும் நாம் நல்லதையே நினச்சோமான நம்மளை பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே நம்ம மேலே தவறான எண்ணம் தோன்றினாலும் அது நம்முடைய தவ ஆற்றலினால் ஒழுக்கத்தினால் பண்பினால் அதை அவர்கள் செயல்படுத்த முடியாமல் போய்விடும் இத்தகைய ஆற்றல் அறிவுபூர்வமான பேரன்பு பூர்வமான வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது எனவே தனக்கு உவமையில்லாதவனுடைய திருவடிகளைச் சேர்ந்திருப்பது என்பதனுடைய பொருள் என்னவென்றால் ஒப்புயர்வற்ற இறைவனை பற்றிய அறிவோடு வாழ்க்கையில் ஒப்புயர்வுகளுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் தராமல் அவரவர்கள் வினையின் பயனை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று அறிவுபூர்வமாக காண்பதுதான் இங்கே தனக்குவமை இல்லாதவனுடைய தாள்களை சேர்கின்ற தன்மையுடைய வழிபாடாகும் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்பதற்கு ஒப்புயர்வற்ற இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்